வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான தொழில உள்ள பிள்ளைகள் காரியம் பெற்றோர் காரியம் பல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு கிடையாதுங்கிறது மாதிரி ஆயிடுச்சு அப்படி வரும்போது அதில் அநேக காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் பல நியாயங்களை சொல்லி ஆண்டவரையே எனக்கு அதை செய்யும் இதை தப்பு இல்லை ஆனால் அவைகளில் பல பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணங்கிறத நிச்சயமாட்டேங்கிறோம் நம்மள அநேகர் விளங்கி கொள்றது நாம தான் காரணங்கிறத ஒத்துக்கிட்டு ஜபிச்சுன்னா கத்துற காரியத்துக்கு என்ன உண்டாக்குவார் பரிகாரம் உண்டாக்குவார் நாம செஞ்ச மற்றொரு விசுவாசியோ ஊழியக்காரனோ இல்லைவிட்டால் நம்ம புருஷனோ மனைவியோ நம்ம பிள்ளைகளோ செய்யும் போது நம்ம பயங்கரமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் ஆனால் அதே காரத்தை நம்ம செய்யும்போது நமக்கு அந்த நம்ம இந்த தப்பு செஞ்சுட்டுமேன்னு உணர்வு என்ன செய்யறதில்லை வர்றது இல்லை தாவிதனுடைய வாழ்க்கையில் அவன் தவறு செய்கிறான் தவறு செஞ்சபோது அவனுக்கு அதை குறித்து கொஞ்சம் கூட உணர்வே இல்லை ஆனால் தீர்க்க அனுப்பி கத்தர்வு அவன் சில காரியங்கள் பேசுகிறார் சில காரியங்கள் சொன்ன உடனே இவன் பயங்கரமாக கோவப்படுறான் அவனை கொன்றுனும் அவனை விடக்கூடாது அப்படி இப்படிங்கிறான் மரணத்திற்கு பார்த்திடன் என்று கத்தடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் இறக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்ப இந்த காரியத்தை செய்த மனுஷன் யாரு மரணத்துக்குழைய தமிழ் கதைகள் படிச்சு பாத்தீங்கன்னா நீதி தவறாதவர்கள் அரசகுமாரன் வந்து தேர் ஓட்டிட்டு வரும்போது எப்படியோ வரும்போது ஒரு கண்ணுக்குட்டி அணிஞ்சிடறான் அடிச்சிடறான் அது செத்து போயிருக்கு அந்த மாடு அழுது அழுது அழுது அழுது வேற வழியே இல்லாமல் எங்கே போகுது எங்கே போகுது அரண்மனையில் போய் அந்த எதை இழுக்கும் பெல்லை தெரியுமா அந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க உடனே யார் பெல் அடிச்சதுன்னு போய் பார்ப்பாங்க பார்த்தா எது மாடு நிற்கும் கண்ணீர் வடிச்சிட்டு உடனே ராஜா கூப்பிட்டு கேட்பான் இது என்ன பிரச்சனை மாட்டோட கண்ணுக்குட்டி இப்படி அடிபட்டு செத்து போச்சு யார் அதை அடிச்சானா அவனை என்ன செய்யணும் கொள்ளவே செய்யணும்மா கடைசியில் அடிச்சு தாரு இவங்க பையன் கொண்டுருவான் தான் சொந்த பையனையே நீதி தவறக்கூடாதுன்னு சொல்லி நீயே ஒரு வாயிலாக ஜீவனை கொண்டுட்ட அது நீதி கேட்டுடுச்சுன்னு சொல்லி கொன்றுவான் இப்போ சுற்றி சுற்றி யார் தலையிலே வந்துடுச்சு தாவீதி தலையில வந்தவொடனே நீயே என்ன மனுஷனே அப்படியே ஆஃப் ஆயிட்டேன் கப்னு நான் தான் செஞ்சேன் இது ஒரு ஜபத்துக்கு போறதுக்கு முன்னால நம்முடைய குறைகளை உணர்வதை காண்பிக்கிறதே ஒரு ஜபத்துக்கு போறதுக்கு முன்னால தேவசமத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு காரியத்துக்காக மன்றாடுறதுக்கு முன்னால் முதலாவது நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது அவசியம் நம்ம பகுதியில் என்னென்ன பால்ட்டு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும் கரெக்ட் பண்ணணும் நம்ம என்ன செய்வோம் அந்தவரை அவனை சந்தி இவனை சந்தி அவனை விட்றாதீங்க என் தம்பியை சரிப்படுத்துங்க அண்ணனை சரிப்படுத்துங்க அப்பாவை சரிப்படுத்துங்க அந்தாலும் சரியில்லை எந்த சரி இயேசுவின் நாமத்தில் சரிப்படுத்துங்க மொத்தத்தில் எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு நொறுக்கிறதுக்கு உருட்டுறதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நமக்கு என்ன செய்யல பாதி இருக்குது தெரியல நாம் நம்முடைய குறைகளை உணர்ந்து என்ன செய்யணும் தைவனுடைய பாதத்தில் உட்காரணும் ஐயோ நான் தான் முதல்ல அவனுக்கு ஒன்றுமே தெரியாது யார் அந்த மனிதன் அவன் மரணத்துக்கு பார்த்துறன் உடனடியாக அந்த ஆட்டுக்குட்டிக்கு நாலத்தனியாக நிசைய வேண்டும் திரும்ப தர வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சுற்றி சுத்தி இவனை சொன்ன ஆமா நான் பாவம் செஞ்சேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இனிமே நிசைய மாட்டேன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் ரெண்டு சாம்வேல் பனிரெண்டு பதிமூணு அப்பொழுது தான் இது இடத்தில் நம்ம மேல குற்றம் இருக்கா நம்முடைய புத்தினமா அறிவினமா நம்முடைய செயலா நம்முடைய காரியமா என்கிறத நம்ம பார்க்கணும் அதை மற்ற காரியங்களை உணர்ந்து ஜபிக்கிற ஒரு ஜவாபி இதுல நல்ல அடி வாங்கினதுனால புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன தவறு வீட்டில பிரச்சனை எங்க நடந்தாலும் தாவித என்ன சொல்லுவான் நான் தான் தவறு செஞ்சேன் நான் தான் தவறு செஞ்சேன்ட்டு அவனுக்கு அந்த பிராக்டிஸ் வந்துருச்சு ரெண்டு சமயம் இருபத்தி உடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் இப்ப வந்து என்ன செய்யல யாரு மேலேயும் பலியெல்லாம் போடல ஒத்துக்கொள்ள குடும்பத்துக்கு விரோதமான பட்டயம் அப்படி ஸ்டாப் ஆகுது முந்தினூதன் அழிக்க தன் கையை அதிர்மேல் நீட்டின போது கத்தர் தீங்கிக்கு மனஸ்தவங்களை போதே கத்தர் சொல்லிடுவார் அந்த பட்டயத்தை நிறுத்து எழுபதனாயிரம் எழுபதனாயிரம் பேர் அந்த பட்டயத்தை பார்த்து பார்த்து செத்துக்கிட்டு இருக்கான் பட்டயம் எழுபதனாயிரம் காலி பண்ணிடுச்சு எழுபதனாயிரம் பேரை காலி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா இவன் உணர்றான் அண்டவரே நான் தான் பாவம் செய்தே நான் தானே இந்த ஆடுகள் ஒரு தப்பு கூட என்ன செய்யல ஐயோ இந்த எழுபதாயிரம் குடும்பத்தில் உள்ளவனும் ஒரு பாவம் ஜெயலலி சுவாமி புத்தி இல்லாம நான் தானே பண்ண ஏன் மேல வரட்டும்னு சொல்றான் அவன் மைண்ட்ல அது வந்துருச்சு தன்னை உணர்றான் அப்படின்னு உடனே கத்திரன்னு சொல்றாரு அதுக்கு முந்தின வசனத்திலேயே வசன ஒரு வசனம் தெரியுமா உன் சொல் பிறவாததற்கு முன்னே வாசிய ஒன் சீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாலு சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் வருது என்ன சொல்லு பிறக்கிறதுக்கு அடுத்த வசனத்துலதான் கிளம்ப போகுது அதுக்கு முன்னாலேயே கத்திர சொல்றாரு இவன் தாட்ல வந்துட்டான் தன்னுடைய குறைய உணர்ந்துட்டான்னு உடனே பட்டயத்தை நிறுத்தினார் இதுதான் தேவனுடைய வேலை எப்ப நம்மளை உணர்றோமோ அப்போ நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை பாரம் எல்லாமே பிரேக் ஆகிடும் எல்லாத்தையும் பட்டயத்தை பட்டயத்தை போட்டுவார் நெருத்து போதும் எப்படி இருக்கும் கத்திய தூக்கிட்டான் அவன் வெட்டிடுவாங்க என்னது நிச்சயம் ஏன்னா அவனுடைய இருதயத்தின் ஸ்திரத்தன்மை யாருக்கு தெரியும் விசுவாச தன்மை தெய்வத்துக்கு தெரியும் கத்தியை எடுத்துட்டான் அப்படின்னு உடனே அபிரகாமே தப்புன்னு பேசிட்டார் அவனுடைய அதுபோல இன்னைக்கு இந்த காலையில பதினோரு மணிக்கு நானும் நீங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஊழியத்தில் உள்ள பிரச்சனை உள்ள பிரச்சனை தோல்விகள் இன்னும் நம்முடைய குடும்பங்கள்ல உள்ள போராட்டம் பிரச்சனை பல வியாதி கலக்கங்கள் நெருக்கங்களுக்கு நாம் காரணம் என்பதை எப்ப நம்ம ஃபீல் பண்ணி இன்னைக்கு ஜெபிச்சிட்டோம்னா இன்னைக்கே நம்முடைய குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் விரோதமான பட்டயத்தை கத்திர நினச்சிவாரு நெருத்துன்னு சொல்லுவார் நான் தான் தப்பு செஞ்சேன் நம்ம என்ன சொல்கிறோம்னா அவர் அப்படி செஞ்சார் அதனால் இப்படி செஞ்சேன் இதை செஞ்சாங்க அது செஞ்சேன் அது இப்ப இப்படி தான் அந்த பழைய பாலிசிலேயே தான் இருக்கிறோம் அவங்க இப்படி பண்ணாங்க நான் பண்ணேன் அவங்க பேசுனாங்க நான் பேசுனேன் நான் கேட்டேன் அதனால் சொன்னேன் நான் பார்த்தேன் அதனால் இப்படி பண்ணேன் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கோம் இப்படி சொல்லி சொல்லி சொல்லி சாவுதான் அது அதிகமாக இருக்குது வறுமையும் கஷ்டமும் நெருக்கமும் துக்கமும் சஞ்சலமும் தான் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே ஒரு செகண்டில் எழுபதாயிரம் பேர் சாகுறான்னா ஒரு நிமிஷத்தில் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் வீட்டில் தொழில் நல்லா இல்லை நம்முடைய வீட்டில் மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்கு ஏன் நமக்கு மட்டும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை மட்டும் இப்படிப்பட்ட வேதனை வியாதி பதிச்சு எத்தனையோ வேறு சுகமாக்குனாரு நம்ம பார்க்கறோம் கேட்குறோம் நம்ம கண்மணாலும் விடுதலை கிடைக்கிது ஏன் எனக்கு கிடைக்கல இதை நம்ம உணர்ந்து அப்போ நான் தான் காரணமாக சுவாமி ஒரு விளையம் பேச்சா என்னுடைய நினைவா என்னுடைய சிந்தையா என்னுடைய தோற்றமா என்னுடைய குறைகளா எது ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்வார் தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு தாவிதுக்காக ஒரு தீர்க்கதரிசியை தெய்வம் நேரடியாக அனுப்பி அவனை எச்சரிக்கிறாருன்னா நமக்கு உணர்த்த மாட்டாரா நிச்சயம் உணர்த்துவார் வசனத்தின் மூலமாக வார்த்தையினால் ஏதாவது ஒரு அதனால தங்கள் குற்றங்களை உணர்ந்து பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒரு தாவீதின் ஜபாவிய கத்திர நமக்கு இந்த நாட்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணத்தக்கதான ஒரு ஜபத்தை உண்டு ஜெபிக்கத்தக்கதாக இன்றைக்கு நமக்கு நம்முடைய சபைக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிற பட்டயம் உருவப்பட்ட பட்டயம் போதும் என்கிற சத்தத்தை கேட்கணும் கத்திர அப்படிப்பட்ட ஒரு ஜபாவிய உணர்வுள்ள ஜபாவியை நமக்கு தர முடியாது ஊங்களுக்கு சபைகளுக்கு குடும்பங்களுக்கு விரோதப்பட்ட நம்முடைய நாமத்தில் வருகிறோமப்பா எங்களைய குறைகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே போராடக்கூடிய சுவாமி பட்டயங்கள் இன்னைக்கு நிறுத்தப்படட்டும் ஐயா உருவின பட்டயங்களை போதும் என்று கட்டளை ஐயா அநேக கத்தரைகளுக்கும் குறைகளுக்கும் பலவினங்களுக்கும் வியாதிகளுக்கும் தோல்விகளுக்கும் விடுகைகளுக்கும் நாங்களே காரணம் என்பதை நானே காரணம் என்பதை உணர்கிறேன் உணர்கிற சதுரமையா சதுரமையா சதுரமையா சதுரவையா எங்களுடைய குறைகளை உணரும் உணர்கிற மாண்டவர எங்களுடைய புத்தி நங்களை உணர்கிற மாண்டவர மோக்கு காரியங்கள் எல்லாம் நினைவுறவையா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஜெயம் எந்தெந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் கத்தருடைய உருவின பட்டயம் காணப்படுகிறதோ அந்தந்த இடங்களெல்லாம் கத்தரை வெளிப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு உணர்வை கொடுத்து பட்டயத்தை உரையில போடத்தக்கதாக கத்தர் தூதன கட்டலேட முடியாத எந்தெந்த இடங்கள்ல சத்ருடைய தாக்குதல் இருக்கோ அந்த இடங்கள்லாம் கத்தர் ஜனங்களுக்கு ஒரு உணர்வை தந்து போராட கத்தர் உதவி செய்ய முடியாது எந்தெந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவின பட்டயத்தோடு தூத நிக்கிறாரோ அந்த குடும்பங்களுக்காக அந்த பட்டயம் உரையில போடப்படட்டும் கத்தாவே எந்தெந்த பிள்ளைகளுக்கு கத்திர இறக்கம் செய்யணுமே சுவாமி அந்தந்த குடும்பங்களுக்கு கத்திர உதவி செய்யணுமே கத்தாவே சப்பா சப்பா எங்களுடைய சபையில எந்தெந்த குடும்பங்களுக்கு உறதுமாய் உருவப்பட்டிருக்கிறதோ அது உரையில போட கத்தர் கட்டளையிடுவீராக குடும்பங்களுக்கு இது ஒரு பகுதியில இருக்க தேவடைய ஜனங்களுக்கு உருவமாய் பிசாசு பல விதங்கள்ல போராடுகிற புல்லாங்கண்ணியும் அக்கணி அஸ்திரங்கள் சொல்லி பேசியாங்களை யூஸ் பண்றான் எப்படியாயும் வருது அதோடு அந்த தொழில் முடங்கி போயிருக்கும் அப்படியே ஆஃப் ஆகிடும் ஸ்லோ ஆகிடும் அந்த பிஸ்னஸ் அது பிறகு சோபிக்காது ஜொலிக்காது விருத்தி அடையாது சில குடும்பங்கள் இந்த பொல்லாங்க நேர அக்னி ஆஸ்திரங்கள் வந்து விளம்போது அதோடு அந்த குடும்பம் அப்படியே சதஞ்சிடும் சதறிடும் சில குடும்பங்களில் வந்து இந்த ஆவி விழம்போது பொல்லாங்கனையை அக்னி வரும்போது அப்படியே அந்த குடும்பம் வந்து மட்டுப்படுத்தப்பட்டது போல போயிடும் அதனால் நம்ம ஜவுமணும் ஊழியர்களுக்கு உரதமாக கூட இந்த பொல்லாங்கனை அக்னி ஆசிரங்கள் வரும்பொழுது ஊழியத்தில் ஊழியக்காரங்க அப்படியே அவங்களுடைய விசுவாசம் போயிடும் நம்பிக்கை போயிடும் அவங்களுக்குள்ள பயமும் திகழும் கேள்வியும் குற்ற உணர்வும் ஜாஸ்தியாயிரும் மனசாட்சி கட்டுப்போகும் இதெல்லாம் அதனுடைய தாக்குதல்கள் தான் அதனால யார் யாருக்கு உரோதமாய் பொல்லாங்கன் அக்னி ஆஸ்திரங்களை அவன் எய்கிறானோ நமக்கு உரோதமாக பல வல்லமைகள் எய்யப்படுகிறது பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்கள் அடுத்து சங்கீதம் பகலில் பறக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியான பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் இந்த அம்பு அம்பு வீசுறதில்ல அம்பு எயுதல் இப்படி பல வல்லமைகள் ஊழியக்காரங்களை விசுவாசிகள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒண்ணுல ஒரு தாக்குதல் கிடைக்கலன்னா அடுத்தது அவனை என்ன செய்யணும் வியாதிப்பட வச்சிடணும் ஒரு பிரச்சனைல அவன் துக்கப்படலன்னா அடுத்த பிரச்சனையில அவன துக்கப்பட வச்சிடணும் ஒரு காரியத்துல அவன் தடுமாறலாம் இன்னொரு காரியத்திலேயே தான் என்ன செய்வோம் தடுமாறணுங்கிறத அவனுடைய திட்டம் வந்து மூணு பரீட்சை வைக்கிறான் மூணே அவர் ஜெயிக்கிறார் குடும்பங்களுக்கு அக்னி ஆஸ்திரங்களை கத்தார் வாய்க்காதே போக பண்ணணுமே கத்தாவே வாய்க்காலே போக பண்ண முடியாது அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடுமாண்டவரு உனக்குரலமாய் உருவாக்கப்படும் என்ன பொல்லாத ஒன்று போகட்டும் என்னென்ன குடும்பங்களுக்கு ஊழியர்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் தாக்குதல் இருக்கிறதோ வானமண்டலங்களில் உள்ள பொருளாதார தாக்குதல் இருக்கிறதோ அந்த போராட்டங்களில் ஊழியர்களுக்கும் ஜெயத்தை கொடுக்க முடியாத இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியையும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையையும் கத்தர் இந்த நாட்கள்ல தம்முடைய ஜனத்துக்காக எழுந்தருளி முறியடிக்க முடியாது ஜோமனுவளுக்கு எந்தெந்த விசுவாசிகளுக்கு வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் போராடுகிறதோ அவமான அதே இடத்துல தேவன் அவர்களை கனப்படுத்த முடியாத அந்த இடங்கள்ல அவர்கள் உண்மையிலூர் என்பதை நிரூபிக்க முடியாத குற்றவாளிகளாய் மாற்றினார்களா திரும்ப தருவேன் சொல்கிறார் அதான் வாக்குத்தான் அதனால என்னென்ன ஆசிர்வாதங்கள் பட்சிக்கப்பட்டதோ அதையெல்லாம் கத்தர் திரும்ப அந்த நாட்கள் இந்த நாட்கள்ல கட்டளையிட முடியாது பலனை நான் திரும்ப தருவே சொல்ல தேவ ஜனங்கள் இழந்திருக்கிறார்களோ அதே ஆசீர்வாதங்களை மறுபடி திரும்ப பெற்றுக் கொள்ள கத்திர அனுக்கிறகன் செய்யும் என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்தார்களோ ராம kalleta kile soriya sabai nadatu kure kalleta kile soriya sabai nadatu kure kalleta kile soriya sabai nadatu taagi suriya subhayainadatuvi kuriri kannir kallataagi suriya subhayainadatuvi hallelujah engale gookaralumade sannidhile vande ovver naal vettgerade oraba kathira vala kathira karavala thiravala thiravara valavala vala janamana amen கத்தே சமோத காய ஜலா ஜயா ஜயா ஜயா ஜயா ஜயா ஜயா ஜயல